அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சிமானவர் சிந்தனையின் தலைப்பு விழிப்புணர்வு விழிப்புணர்வுடன் நடந்து கொள்பவர்கள் பேசுகிற பேச்சு வியர்த்தமானதாக இருப்பதில்லை அவர்கள் துணிவோடு விளங்குகிறார்கள் விரைவில் முடிவெடுக்கிறார்கள் பணி முடியும் வரை காத்திருக்கிறார்கள் நேரத்தில் மேலாண்மை செய்கிறார்கள் ஆடம்பரம் அனாவசியம் என்பதை உணர்ந்து இயல்பாக இருக்கிறார்கள் அவர்கள் உடலை போற்றுகிறார்கள் ருசிக்காக சாப்பிடாமல் பசிக்காக சாப்பிடுகிறார்கள் ஆபத்துக்களை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் உயிரை காட்டிலும் கொள்கைகள் முக்கியம் என்பதில் அவர்கள் குறிப்பாக இருப்பவர்கள் அவருடைய பெயர் முக்கியமல்ல என்பதை அறிந்ததால் ஏற்படும் அவமானங்களை துடைத்தறிந்துவிட்டு பயணப்படுகிறார்கள் சிம்மாசனங்களை அடைவதை காட்டிலும் அவற்றை தக்க வைத்துக் கொள்வது சிரமம் சில நேரங்களில் சிம்மாசனங்கள் எளிதில் கிடைத்துவிடலாம் அதற்கு தகுதி படைத்துக் அவசியம் எப்போதும் நம் அமர்ந்திருக்கும் நாற்காலிகளை விட நாம் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கும் பெருமை நாற்காலிக்கும் பெருமை இழந்ததற்காக வருத்தப்படாமல் அடைந்ததற்காக அதுவும் இழந்ததன் மூலம் அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைபவன்தான் விழிப்புணர்வுடையவன் வருத்தப்படுவதால் இழந்தது திரும்ப கிடைப்பதில்லை சிந்திப்போம் விழிப்புணரோடு கூட செயல்படுவோம் நன்றி